प्रपन्न पाणये, कृष्णाय दुहे िजाताय तो ज्ञान मुद्रा कृष्णा गीतामुहे नम अथतप्यशक्सी कर्त मद्योग्रिता भगवान श्री भगवान्ीष्णर् விரிவாகவே அர்ஜுனுடைய கேள்விக்கு பதிலை உபதேசம் பண்ணுகிறார் விஸ்வரூப உபாசகன் அக்ஷர உபாசகன் அதாவது உலகையே இறைவனாக அறிகின்றவன் அரூப தத்துவத்தை அறிகின்றவன் இந்த இருவரில் ஆன்மீகத்தினுடைய அறிவை முழுமையாக பெற்று அதனுடைய குறிக்கோளை அடைந்தவர்கள் யார் அப்படிங்கிறதான் ஆழமான கேள்வி பகவான் விஸ்வரூப உபாசகன்தான் பக்தி பண்ணுகிறவர்களே உயர்ந்தவன் ஆனால் அரூப தத்துவ ஞானத்தை உடையவன் இறைவனை தன் ஸ்வரூபமாகவே உணர்ந்து முக்தி அடைந்து விடுகிறான் என்ற கருத்தை உபதேசம் பண்ணினார் ஆக நிர்குண பக்தி தான் மோக்ஷத்துக்கு நேரடியான சாதனம் நிர்குணபக்தி என்பது ஞான யோக சாதனைங்கிறது வேதாந்த தத்துவங்களை அதனுடைய மைய கருத்தை அறிந்து அதில் ஏற்படும் சந்தேகங்களை போக்கி அந்த கருத்தை ஆழமான மனதிலே பதிய வைப்பது இதுதான் நிர்குண பக்தி இதத்தான் அரூபக்தி என்றும் அரூப தத்துவ ஜானம் ஈஸ்வரனுடைய அரூபஞ்ஞானம் என்றும் சொல்கிறோம் ஆக இந்த நிர்குண பக்தி தான் மோட்சத்துக்கு நேரடியான சாதனம் ஆனால் நிர்குண பக்தி பண்ணுறதுக்கு சாதனம் எதுன்னு கேட்டால் விஸ்வரூப உபாசனை அல்லது விஸ்வரூப பக்தி விஸ்வரூப உபாசனை பண்றதுக்கு சாதனம் ஏகரூபக்தி ஏக்கரூப பக்தி பண்ண முடியாதவர்கள் பகவானை நினைத்து நன்றாக செயல்களை செய்ய வேண்டும் கர்மயோகத்தை செய்ய வேண்டும் அது பார்த்தோம் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார் அதாவது எப்பொழுதும் என்னை நினைத்து நான் விதித்திருக்கிற கடமைகளை எல்லாம் செய்ய முடியவில்லை என்றால் எப்பொழுதாவது நீ செய்த கர்மங்களையெல்லாம் எனக்கு சமர்ப்பணம் செய்துவிடு என்னால் எப்போவும் கடவுளை நினைக்கவே முடியாது நான் எப்போவோ ஒரு தான் கடவுளை நினைப்பேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லலாம் அப்படி என்னைக்கா ஒரு நாள் இல்லையோ வாரத்துக்கு ஒரு தடமோ நினைக்கிறேன்னு சொன்னால் கூட அப்போ நீ செய்யக்கூடிய கர்மங்களையெல்லாம் சர்வம் நான் செய்த கர்மங்கள்லாம் ஈஸ்வரார்ப்பணம் ஆகட்டும் அப்படின்னு நீ சமர்ப்பணம் பண்ணு அப்படிங்கிற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது இதற்கு பல்வேறு விதமான வியாக்கியானங்கள்லாம் இருக்கிறது இதுக்கு முதல்ல சொன்ன ஸ்லோகத்தில் நிஷ்காம தர்மானுஷ்டானம் என்று சொல்லக்கூடிய கர்மயோகம் அதாவது உலகியல் பயன்களை விரும்பாமல் செய்யப்படும் அறச்செயல்கள் அதை செய்ய முடியலேன்னா உலகியல் பயன்களை செய்யப்படும் அறச்செயல்களை செய்யலாம் ஆ தர்மமான கர்மத்தை பண்ணணும் அதர்மம் பண்ணக்கூடாது ஒருவேளை அதர்மம் பண்ணினாலும் அதற்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ஆ நமக்கு மேலே ஒரு சக்தி மாபெரும் சக்தி நம்முடைய செயல்களுக்கெல்லாம் ஏற்ற அளவில் பலனை கொடுக்கறது அந்த ஒரு பரிபூர்ணமான அறிவுபூர்வமான நம்பிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே அதைதப்ப சக்தோசி கர்த்தும் மத்யோகம் ஆசிரித்தா மத்யோகம் ஆசிரித்தா என்னை சார்ந்திருந்து ஏததப்பி கருத்தும் அசக்தா ஆசைச்சேத் மேலும் இந்த இதை கூட உன்னால் பண்ண முடியலேன்னு சொன்னால் அதாவது காலையிலும் ராத்திரி படுக்க வரைக்கும் கடவுள் சிந்தனையோட செயல்களை செய்வது அப்படி செய்ய முடியலேன்னு சொன்னால் என்றைக்கா ஒரு நீ செய்த செயல்களையெல்லாம் கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணலாம் ஆனால் கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடியது எல்லாமே சாஸ்திர விதியை மீறினதாக இருக்கக்கூடாது தர்மமான செயல்களைத்தான் சமர்ப்பணம் பண்ண முடியும் சொல்லப்போனால் தர்மமான செயல்கள் தானாகவே சமர்ப்பணம் ஆகிவிடும் தர்மமான செயல்கள் சமூகத்துக்கு நன்மை பயக்கின்ற ஒரு மாபெரும் தன்மையை அடைவதால் தானாகவே சமர்ப்பணமாகும் ஆனால் நமக்கு அந்த பாவனையை வைத்துக்கொள்கிறோம் பகவானுக்கு சமர்ப்பயாமி எத்யத் கர்ம கரோமி தத்ததகிலம் சம்போ தவாராதனம் கரோமி எத்யெத் சகலம் பரஸ்மை நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி அந்த பாவனையை வச்சுக்கிறோம் ஆக தர்மமாக நாம் பண்ணக்கூடிய எல்லா செயல்களும் இயற்கையாகவே இறைவனை சேர்ந்து அடைகின்றன இருந்தாலும் அந்த இறைவனைச் சேர்ந்து அடையும் பொழுது நாம் அதை சமர்ப்பணம் பண்ணுற பாவனை பண்ணினா அதுல நமக்கு ஒரு மன அமைதியும் மன தூய்மையும் கிடைக்கிறது ஆகவே எப்பவாவது ஒரு நாளாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம் இப்படி பலவிதமான அர்த்தங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த ஸ்லோகம் இருக்கிறது பலவிதம் என்று சொன்னால் ஞாபகம் வச்சுக்கணும் உலகியல் பயன்களை நான் உலக விஷயத்தை தான் ரொம்ப பேசின்னு இருப்பேன் இப்போ பார்த்தாலும் அரசியலில் பேசிகிட்டு இருப்பேன் லௌகிக விஷயங்கள்லாம் நிறைய பேசுவேன் எப்போ ஒரு சமயம் தான் கடவுளை பற்றி நினைப்பேன் அப்படின்னு சொன்னால் ஆனால் நீ அப்படி செய்கிறதெல்லாம் நல்லதில்லை இருந்தாலும் உனக்குடைய பக்குவத்துக்காக நாங்கள் வழி சொல்கிறோம் இன்றைக்கா ஒரு நாள் நீ இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்து தான் ஆகணும் ஏனென்றால் இந்த வாழ்க்கை முழுவதும் இதையே பேசுகிறதுக்காக நாம் இந்த உலகத்தில் பிறக்கலை இந்த உலகம் பல்வேறு தன்மைகளை உடையது அதை நாம் ஏற்றுக்கொள்ள பழகணும் அதே சமயம் நாம் பெரியவங்க நமக்கு கொடுத்துருக்கிற அமைதிக்கான ஒரு வழிமுறையை பின்பற்றணும் அதை பின்பற்றினால் நமக்கும் வருங்கால தலைமுறைக்கும் நாம் சார்ந்திருக்க சமூகத்துக்கும் முடிஞ்ச நல்ல காரியங்களை நாம் செய்யலாம் அது பல நன்மைகளை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது நம்முடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கணும் அதைத தப்பிய சக்தோசி கர்த்தும் அத்யோகம் ஆசிரிதா சர்வ கர்ம பல தியாகம் நீ பண்ணின எல்லா கர்மங்களுடைய பலனையும் எனக்கு சமர்பணம் பண்ணு இதுல பல அர்த்தம் இருக்கு நீ தவறு செஞ்சிருந்தாலும் கூட அதை சமர்ப்பணம் பண்ணலாம் ஆனால் அதுக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் நான் தவறுகள் செய்திருக்கிறேன் அந்த தவறுகளுடைய அதுக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் அதை தாங்கிக்கிற சக்தியை கொடுன்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் அந்த ஒரு அர்த்தம் இதற்குள்ளே அடங்கி இருக்கிறது சர்வ கர்ம பல தியாகம் ததஹா குரு நீ செய்வாயாக யதாத்மவான் யதாத்மவான்னா தன்னை நன்றாக கட்டுப்படுத்தி வேண்டும் யதாத்மவான்னா முயற்சி செய்து உடலையும் உள்ளத்தையும் பாதுகாப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்து இருக்குது ஆக தாங்கிக் கொள்கிற சக்தியை கொடுக்கணும் இல்லை எப்போவாவது ஒரு சமயமாவது பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் இல்லை பாஹ்யமாக இறைவனை பூஜை பண்ணுறது இப்படி சில அர்த்தங்கள் இதற்கு இருக்கிறது நான் குழப்பிறேன்னு நினச்சிக்காதீங்கோ இதில் குழப்பங்கள்லாம் இல்லை தெளிவுதான் பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ஸ்லோகத்திற்கு இருக்கிறது ஆகவே அத்தைததப்பிய சக்தோசி கர்த்தும் மத்யோகம் ஆசிரித்தா சர்வகர்ம பல தியாகம் தத்குரு யதாத்மவான் நீ உடலையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்தி கொண்டு அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு எப்பொழுதாவது இந்த கர்மபலனை தியாகம் செய்வாயாக சமர்ப்பணம் செய்வாயாக சகாம கர்மத்தை செய்தாலும் அதை எனக்கு சமர்ப்பணம் செய்து நான் கொடுக்கக்கூடிய பலனை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு அது துன்பமாக இருந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை என்னிடம் பிரார்த்திப்பாயாக என்பது போன்ற அர்த்தங்களெல்லாம் இதிலே அடங்கியிருக்கிறது இதற்கு கீழான பக்தி என்று ஒன்று இல்லை ஆகவே நெர்க்குண பக்தி விஸ்வரூபக்தி ஏகரூபக்தி கர்மயோக பக்தி பிறகு கர்ம பல தியாக பக்தி என்று இப்பொழுது வரிசைப்படுத்தியிருக்கிறோம் மேலும் இதை பற்றிய கருத்துக்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கு பகவானுடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை செய்வோம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரிவோம் ஓம் காரானந்தர் அவர்களுடைய